வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இறைவனின் பால் எவ்வாறு ஈர்க்கப்படுவோம் அப்படின்னா அறம் சார்ந்து செயல்படும் பொழுதுதான் நாம் இறைவனின் பால் ஈர்க்கப்படுவோம் சான்றோருடைய நம்பிக்கை பொதுவா நாம் ஆலயங்களுக்கு செல்கிறோம் ஆலயங்களுக்கு முன்பு நூற்று கணக்கான பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் அவர்கள் எல்லோரையும் தவிர்த்து விட்டு உள்ளே சென்று நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இறைவனுக்காக காணிக்கை செலுத்துகிறோம் இது எந்த வகையில் அறமாகும் ஏனென்றால் அறம் என்பது மனித நேயத்தோடு இருப்பது வெளியே மனிதநேயம் அறவே இல்லாமல் ஆலயங்களுக்குள் சென்று இறைவனுக்கு காணிக்கை செலுத்தச் சொல்லி எந்த இறைவன் நம்மிடம் கேட்டார் உண்மையிலேயே சக மனிதர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அதற்காக நாம் இறக்கப்படுவது சிறந்த அறமாகும் அதேபோல் சக மனிதர்களிடம் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடத்திலும் நாம் இறக்கப்பட வேண்டும் அவ்வாறு படக்கூடிய இரக்கம்தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த அறம் மிகச்சிறந்த பக்தி இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதைத்தான் மனித நேயத்தை அறத்தை கொண்டுள்ள எவரையும் இறைவன் கைவிட மாட்டான் சான்றர்கள் நம்புவது மிகப்பெரிய வேள்விகளையோ யாகங்களையோ அல்ல மனிதநேயத்தை அறத்தை தான் ஆனால் நாம் அதை செய்வதில்லை அதை விடுத்துவிட்டு எத்தனையோ பொருட்களை கொண்டு யாகங்களையும் வேள்விகளையும் நடத்துகிறோம் அதன் மொழியாக நம்முடைய பக்தியை இறைவனிடம் செலுத்துகிறோம் அவ்வாறு செலுத்துவதை காட்டிலும் எந்த விதமான உயிரினங்களையும் கொள்ளாமல் எல்லா உயிரினங்களிடத்திலும் பறிவுடன் இருப்பதுதான் சிறந்த பக்தியாக சிறந்த அறமாக இருக்கக்கூடும் இதை கூரும் வள்ளுவர் கூட தெளிவாக சொல்கிறார் நெய் உள்ளிட்ட வேள்விருட்களை கொண்டு மிகப்பெரிய யாகங்களை செய்வதை விட ஒரு உயிரை கொன்று அதை உண்ணாமல் இருப்பது சிறந்த அறம் சிறந்த பக்தி என்று குறைக்க ஆகையால் அந்த சிறந்த அறத்தினையும் பக்தியினையும் பெற நாம் முயற்சிக்க ஊன் உண்வதை தவிர்க்க வேண்டும் அதை விடுத்தும் பிற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்திடல் வேண்டும் அவ்வாறு இருந்தால் அதுவே சிறந்த அறம் ஒன்றன் உயிர் சகித்து உண்ணாமை நன்று மீண்டும் குரல் அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சகித்து உண்ணாமை நன்று இந்த நாள் இனிய நாளாகும் மீண்டும் சந்திப்போம்